நபி ஒரு முறை இறைவா நிச்சயமாக அவை மக்களில் அதிகமானோரை வழி எடுத்து யார் என்னை பின்பற்றுகிறாரோ அவரே என்னை சேர்ந்தவர் என்று இப்ராஹிம் நபி கூறியதாக அல்லாஹ் கூறும் பதினான்காவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனத்தையும் நீ அவர்களை வேதனை செய்தால் நிச்சயமாக அவர்கள் உன் அடியார்கள் அவர்களை நீ மன்னித்தால் நிச்சயமாக நீ கண்ணியம் வாய்ந்தவனாகவும் ஞானமிக்கவனுமாய் என்று ஈசா நபி கூறியதாக வரும் ஐந்தாவது அத்தியாயம் நூற்றி பதினெட்டாவது வசனத்தையும் மோதினார்கள் பின்னர் தன் கைகளை உயர்த்தி இறைவா என் சமுதாயத்தின் நிலை என் சமுதாயத்தின் நிலை என்று கூறி அழுதார்கள் அப்போது அல்லாஹ் ஜிப்ரீலே முகம்மதிடம் செல்வீராக உம் இறைவன் மிக அறிந்தவன் அவரை அழச்செய்ததியது என கேட்பீராக அதன்படி நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடம் ஜிப்ரில் அலி அவர்கள் வந்ததும் நபி சொல்லாஹு அலிஹிவசல்ல அவர்கள் தான் அவ்வாறு கூறியதற்கான காரணத்தை ஜிப்ரில் அலி அவர்களிடம் கூறினார்கள் விரைவில் திருப்தியுறச் செய்வோம் மேலும் உமக்கு தீங்குழைக்க மாட்டோம் என்று கூறுகிறார் என்று அல்லாஹ் கூறியதாக ஜிப்ரில் அலிசலாம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு